சோநோ பூன்கூ சீரியங்கரவா தேஜஸ்வினாவீர்விஷாவகை ஓம் இந்த அனோரணியான் அப்படிங்கிற அனுபவத்தில் இருந்து பரமாத்மாவோடய தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு முதல்ல இதுவரைக்கும் வந்த மந்திரங்கள் எல்லாமே பரமாத்மாவை பற்றி இடையிலடையில் பேசினாலும் அனுஷ்டானங்களெல்லாம் சொல்லித் து இந்த மந்திரம் வந்து பரமாத்மாவை பற்றி விசேஷமாக உபதேசம் பண்ணுறது அதில் நம்ம முதல் மந்திரம் ஒரு ஒரு ருக்கு முதல்ல பார்த்துருக்கோம் அனோரணியான் மகத்துவமகியான் அந்த ருக்கில் வந்து பெரியதிலும் பெரியதாக சிறியதிலும் சிறியதாக இருக்கக்கூடிய அந்த பகவான் பரமாத்மா நம்முடைய ஹிரதயத்தில் இருக்கார் இதை வந்து தன்னுடைய மனசனுடைய அனுகிரகத்தினாலையும் கடவுளுடைய அனுகிரகத்தினாலையும் ஒருத்தன் அந்த ஆத்மாவை நன்றாக புரிந்து கொண்டு கவலைகளிலிருந்து அடியோடு விடுபடுகிறான் வீத்த ஷோகா பகத்தின்னு சொல்லப்பட்டது அப்புறம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஏழு ஏழு வஸ் ஏழேழு ரூபமாக இருக்குது எல்லாமே ஏழேழாக வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது அது ரெண்டாவது இருக்கு மூணாவது இருக்குல வந்து அந்த பிரம்மன்றது தான் சமுத்திரங்கள் மலைகள் நதிகள் எல்லாம் வந்து தோன்றியது அந்த ஆத்மா ஹிரதயத்தில் எந்த ஒரு பரமாத்மா இருக்காரோ அந்த பரமாத்மாகிட்டிருந்து தான் ஜெகத்தெல்லாம் உற்பத்தி சொல்லப்பட்டது அப்புறம் வந்து பரமாத்மாவை நம்ம பாக்கியமாக தியானம் பண்ணுறதுக்கும் விசேஷ விபூதிகள்லாம் சொல்லப்பட்டது பிரம்மாதேவானாம் பதவிகவீனாம் ரிஷிர் விப்ரானாம் மகிஷோ மிருகானாம் சியேனோ கிருத்ரானாம் ஸ்வதிதிர்வனானாம் சோம பவித்ரமத்தே திரேபன் அந்த ருக்குனால அப்புறம் இன்னொரு ருக்கு என்ன பண்ணிட்டுன்னு கேட்டால் எப்படி ஒருத்தன் பத்தனாக இருக்கான் முக்தனாக இருக்காங்கிறது சொல்லித் மாயையினுடைய காரியம் இந்த பிரபஞ்சமே இந்த மாயையினுடைய காரியமாகி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஜீவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் புரிஞ்சின்ற ஜீவன் பரமாத்மாவை தன்னுடைய ஸ்வரூபமாக புரிஞ்சின்றவன் இந்த மாயையை ஜெயிச்சு பரமாத்மாவை தன்னுடைய சுரூபமாக புரிஞ்சிக்காதவன் மாயையில் அகப்பட்டுண்டு கஷ்டப்படுறான் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது அஞ்சாவது ருக்கில் ஆறாவது ருக்கில் வந்து இந் யார் ஒருத்தன் தன்னுடைய அந்த கரணத்தில் பரமாத்மாவை நன்றாக புரிஞ்சு கொண்டிருக்கானோ அவன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பிரம்மமயமாக பார்க்குறான் அகும்சுஜிஷத்து வசுர்தரிக்ஷத்து ஹோதாவேதிஷது அதிதிர்துரோணசத்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பிரம்மாதேவான மாதிரி தான் இதுவும் ஆனால் கொஞ்சம் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அப்ஜா கோஜா ரித்தஜா அத்ரிஜா ரிதம் அந்த சத்தியமான பிரம்மன் இத்தனை மயமாக சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு ஓங்கார மந்திரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுடுது ஓங்காரத்தை ஜப்பமாக பண்ணுறது யார் வந்து ஓங்காரத்தை ஜபிக்கிறானோ அவனுக்கு அந்த ஓங்காரத்தினுடைய ஜபத்தினால அந்த விஷயம் தெரிஞ்சு ஜபிக்கிறதுனால அகார மகார நாதங்கள் எல்லாம் புரிஞ்சின்று ஜபிக்கிறதுனால அவனுக்கு வந்து மோக்ஷம் கிடைக்கிறது என்கிற கருத்து சமுத்ரா தூர் மெர்மதுமாகும் உதாரது பாகும் சுநாசமிரு தத்வமாக நட்டு பகவான்கிட்டருந்து இந்த இனிமையான இவ்வுலகம் தோன்றி இருக்கிறது அந்த பரம்பொருள் இந்த ஓங்கார மந்திரத்தில் உறைந்திருக்கிறது இதை பற்றி கடோபரிஷத்து ரொம்ப விசேஷமாக நிறைய சொல்லியிருக்கு கடோபரிஷத்து இங்கே நாம் படித்தோம்னு நினைக்கிறேன் ஆ அப்புறம் வந்து சர்வே வேதாக எத் பதம் ஆம்தி தபாகம்சிச்ச சர்வாணிச்ச எத் வதந்தி எதிச்சந்தோ ப்ரஹ்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரபக்ஷியே சங்கிரஹேண பிரவீமி ஓமி எல்லா வேதங்களும் எதை எதை முக்கியமாக கொண்டு பேசுகிறதோ எல்லா தபஸும் எதுக்காக பண்ணுறோமோ எதை விரும்பி எல்லோரும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அந்த பதம் வந்து சுருக்க பதத்தை பற்றி சொல்கிறேன் அது ஓம்னு அதுக்கு பேர் அப்படிங்கிறார் யமதர்மராஜா அப்புறம் அந்த ஓங்காரத்தை விசேஷமாக சொல்கிறார் யா இந்த ஓங்காரத்தை ஜபிச்சு எதை வேணாலும் அடையலாம் இந்த உலகத்தில் போகத்தையும் அடையலாம் மோக்ஷத்தையும் அடையலாம் ஏதத் தேவாட்சரம் பிரம்ம ஏதத் தேவாட்சரம் பரம் ஏதத் தேவாட்சரம் ஞாத்வா யோ எதிச்சி தத்தஸ்ய தத் எதை விரும்புறானோ அவன் அதை அடைய முடியும் அப்படின்னு எல்லாம் கடோபனிஷத்தில் சொல்லப்பட்டது ஆனால் நம்ம மோட்சத்துக்காகத்தான் பரம உத்தம சாதனமாக வச்சுருக்கோம் இதை ஆகையினால இதெல்லாம் வந்து தேவர்களுடைய நாட்களும் இந்த மந்திரமே இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஓங்கார மந்திரத்தை பற்றி விசேஷமாக நானே பூஜை பார்க்குறேன் மந்திரத்தை சொல்லிகிட்டு கூட இதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறத நானே இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் வருஷக்கணக்காக ஜெயிச்சுன்ட்ருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறது வித்யாரண்ய சுவாமியோடலாம் படிக்கிறதே தான் தெரிகிறது வயன்னாமா பிரபிரவாமா ஏன்னா வெறும் சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுட்டு இதை படிச்சுவிட முடியாது கேவலம் சம்ஸ்கிருத ஜானத்தினால் இதை படிச்சுவிட முடியாது சம்ஸ்கிருத ஜ வந்து ஒரு ஒரு இடத்துலையும் அர்த்தம் சொல்கிறான் அது சம்ஸ்கிருத கிராமரை புத்தகத்தை வச்சுட்டு டிக்ஷனரி வச்சுட்டுலாம் படிக்கவே முடியாது அவள் வந்து இந்த இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு இந்த மீனிங் இந்த இடத்துல சொன்னால் தான் சரி வரும்னா அந்த மீனிங் அவள் எடுத்துக்கிறான் அந்த மீனிங் எடுத்துக்கிறதுக்கு அவள் ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்குறேன் ஏன் இந்த இடத்துல இப்படி இந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பல இடங்களில் அதை கரெக்டாக கொடுக்குறாள் அதுக்கு கொட்டேஷன் வேறுங்கிறது எடுத்து அதை வந்து அவள் ஜஸ்டிஃபை பண்ணுறான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லை சும்மா இஷ்டத்துக்கு எல்லா அர்த்தத்தையும் சொல்லிட முடியாது அந்த கான்டெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நியாயம் சொல்லி அழகாக கொண்டு வந்து அர்த்தம் சொல்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது நேற்றை கடைசியாக பார்த்த மந்திரங்களில் நாம் வந்து இந்த ஓங்காரத்தை நன்றாக உச்சாரணம் பண்ணுவோம் நாலு மா நாலு கொம்ப உடைய அந்த இது ரொம்ப வெண்மையாக இருக்குன்னு இந்த வெண்மையாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் மனம் தூய்மையானவர்களுக்கு ஓங்காரம் வெண்மையாக காட்சி அளிக்கிறது அப்படி ஒரு அர்த்தம் கௌர ஏத்ததுன்னு இருக்கு வார்த்தைக்கு அதை சொல்கிறார் நிஷ்காமைகி அனுஷ்டேயத்வேன நிர்மலத்துவாத்து பிரணவசிய கௌரத்துவம் எதுக்கு பிரணவத்தை போய் எப்படி வெள்ளை இருக்குதுன்னு சொல்லுவேன் நீ அது எப்படின்னு கேட்டால் வெள்ளை உள்ள உடையவர்களால் ஜவிக்கப்படுவதால் அது வெண்மையாக கருதப்படுகிறது அப்படின்னார் கெளரவர்ணம்னு பேர் அம்பாளுக்கே ஒரு பேர் கௌரி இதுலேருந்து வந்தது தான் கெளரிங்கிறது வெண்மை நிற நிறமுடையவள்ங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுது அதுக்கு பிறகு அடுத்த மந்திரம் பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தாச்சு நேத்து திரும்பவும் ஒரு கொஞ்சம் ஒரு நேற்று சொன்னதில் கொஞ்சம் திருப்தி இல்லை அதுக்காக தான் ரிவ்யூ பண்ணுறேன் சத்வாரி ஸ்ருங்காக திரையோஸ் பாதாக நாலு கொம்பு மூணு பாதம்னு சொல்லிட்டு நாலு கொம்புங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம் சத்வாரி ஸ்ருங்காக அகார உக்கார மக்கார அமாத்திரா பிரணவம் அதைத்தான் நாதம்னு சொல்கிற அப்புறம் த்ராக பாதாக தத்வாரி ஸ்ருங்காக த்ரையோ அஸ்ய பாதாக இந்த பிரம்மம் வந்து ஜாகிரத் சொப்ன துசுக்தியில் வந்து விஸ்வ தைஜசப் பிராஜியனாக இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் திரையாக பாதாக அது வந்து அது பிரிச்சுட்டார் இந்த திரையோ பாதாகங்கிறது ரெண்டு வகை அத்தியாத்மதிஷ்டியாக விஸ்வ தைஜசப் பிராஜியாக கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுருந்தா நன்னா புரியுது அத்தியாத்ம திருஷ்டியில் இது எப்படி என்ன பண்ணுறோன்னு கேட்டால் நம்மளையே மூணு மூணாக பிரிச்சு நடுறோம் ஸ்தூல ஷரீர அபிமானி சூக்ம ஷரீர அபிமானி காரணசரீர அபிமானி ஸ்தூல ஷரீர அபிமானிங்கிற போது ஜாகிரத அவஸ்தை ஜாகிரத அவஸ்தை இருக்குது சூக்ம ஷரீர அபிமானிங்கிற போது சொப்னாவஸ்தை பிரீடாமரு காரண அபி அபிமானிங்கிற போது சுஷுப்தி அவஸ்தை இதில் பேர் வச்சுவிட்டா பியூர் கான்ஷியஸ்னஸ் வந்து ஸ்தூல சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற போது அபிமானம் வச்சுக்கிற போது அவனுக்கு விஸ்வஹான்னு எல்லாேருக்கும் பொதுவாக பேர் இண்டிவிஜுவலுக்கு வெஷ்டியில் வெஷ்டி திருஷ்டியாக அப்புறம் வந்து அவனுக்கு என்ன பேருன்னு கேட்டால் சு ஜாக்கிரத அவஸ்தையில் அவனுக்கு பேர் தைஜசாக இது மாண்டூக்கிய பிரச்சினத்தில் தனித்தனியாக அழகாக பிரித்து போட்டிருக்கு அதே மாதிரி சுஷுப்தி அவஸ்தையில் அவனுக்கு பேர் பிராக்யகா பிரக்கர்ஷேன அஜகா ஒன்றுமே தெரியாமல் இருக்கான் தூக்கத்தில் அதனால் பிராஜியன்னு பேர் இதே இது வந்து அத்தியாத்ம திரயம் அப்புறம் அதிபு அதிதெய்வத்ரயம்னு பிரிக்கிறார் அதிதெய்வத்ரயம்ங்கிறது வெளியில் சமஷ்டி சமஷ்டியில் வந்து நம்ம எல்லாருடைய சூழ சரீரமும் சேர்ந்து அதுக்கு பேர் விராட்டுன்னு பேர் விராட்டுன்னு பேர் அப்புறம் எல்லாருடைய சூக்ம சரீரத்திலையும் இருக்கிற அபிமானம் இந்த சமஷ்டி அபிமானம் சமஷி அபிமானூலீர்ட் சர்வரீரூரீரூக் சமஷ்டி அபிமீட்டிவொடலை அபிமஹியூக் காரணரீராமான அவ்யாக்கிருத்தகான்னு ஒரு பேர் அல்லது ஈஸ்வரஹான்னு பேர் இதெல்லாம் சாஸ்திரத்தில் ஐக்கியப்படுத்தி உபாசனை பண்ணுறதுக்கு நிறைய சொல்லியிருக்கு இதெல்லாம் ஹிரண்யகர்ப உபாசனைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் ஹிரண்யகர்பமவர்த்தாக்கிரே பூதஸ ஜாத்பத்திரேக்க ஆசீத் ஹிரண்யகர்பாங்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரான்ஸ்லேட் எழுதிவிட்டாங்க தமிழில் தமிழ்ல இல்லை இங்கிலீஷில் கோல்டன் எக்குன்னு எழுதிட்டான் இதெல்லாம் படிக்காததுனால சம்பிரதாயமாக படிக்காததுனால எழுதுறது இரண் கர்ப்பகான்னு எல்லா புதுசையும் பாருங்கள் இரண்யம்னா கோல்டு கர்பகான்னா முட்டை ஆகியனால பொன் முட்டை அப்படின்னு எழுதிவிட்டான் அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு இரண்ட கர்ப்பகிற வார்த்தைக்கு சர்வஜகான்னு அர்த்தம் இரண்யம் ஞானம் கர்ப்பகா அந்தே எல்லாரையும் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு பேர் சர்வஜன் ப்யூர் தமிழில் இரண்ய கர்ப்பன் இஸ் ஈக்குவல் டு திருக்குறள் மொழியில் சொன்னால் வாலறிவன் வாலறிவன் திருக்குறள் சொன்ன வாலறிவன் அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயன் என்கோர் எல்லாம் அறிந்த இறைவனுடைய திருவடிகளை நீ வழிபடவில்லை என்றால் நீ கற்ற கல்விக்கு என்ன பயன் கல்வியின் பயன் கடவுளை தொழுதலேயாம் அப்படின்னா கல்வியின் பயன் கடவுளை தொழுதலேயாம் அவ கடவுளை தொழுதாதான் கல்வி வளரும் கல்வி ஓங்கும் கல்வி வந்து தெய்வீகமாக மாறும் அறிவு ரொம்ப தூய்மையாக இருக்கும் ஆனால் அந்த திரையோசிய பாதாகங்கிறதுக்கு இவ்வளோ விளக்கம் துவேஷீருஷே த்வே த்வே ஷீருஷேங்கிறதுக்கு இவர் அண்ணா புஸ்தத்தில் எழுதியிருக்கார் பராப் பிரகிருதி அபராப்ரகிருத்தின்னு எழுதிவிட்டார் கீதையில் இருக்குது ஏழாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பராப்பிரகிருதி அபராப்ரகிருத்தின்னு சொல்கிறார் ஆனால் வித்யாரண்யசுவாமி அதே தான் சொல்கிறார் இவர் அதை மாற்றி எப்படி சொல்கிறார் அண்ணா புஸ்தகத்தில் பார்த்தேன் சித்து அச்சித்து சித்துன்னா என்னது கான்ஷியஸ் பீயிங் அப்புறம் வந்து என்னென்னா நோ கான்ஷியஸ் பீயிங் இதெல்லாம் ஜட வஸ்துக்கள் நம்ம நம்ம ரொம்ப கவனமாக சொல்கிற போது சாஸ்திரத்தில் கவனமாக சொல்லணும்னா இதில் வந்து இதுலேயும் கான்ஷியஸ் இருக்கு கான்ஷியஸ்னஸ் வந்து ஜட பொருள்லேயும் இருக்குது அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை வெளிப்படுத்துகிற மீடியம் இல்லேம்போ நம்மக்கிட்ட அது இருக்குது அந்த மைண்டுங்கிறது இதுக்கெல்லாம் கிடையாது ஆகையினால் இதில் என்னென்னா அதை வந்து கான்சியஸ்னஸ்ஸை வெளிப்படுத்துகிற மீடியம் இல்லை அதை பிரகடப்படுத்த முடியல அதில் அதனால் எல்லாமே சைத்தன்யம் தான் சொல்லுவோம் சைத்தன்ய சைத்தன்யம் நம்ம சைத்தன்ய ஜடம் இது அப்படி சொல்லணும் இல்லாட்டி இந்த சர்வம் பிரம்மாங்கிறத ஒத்து வராது மாறிடு கஷ்டம் அதை இடிக்கும் அப்புறம் சரியாக வராது ஆனால் எல்லாமே சைத்தன்யம் தான் ஆனால் சைத்தன்யத்தில் இருக்கிற ஜடம் இது சைத்தன்யத்தில் இருக்கிற சைத்தன்யம் நம்ம அப்போ நமக்கு சைத்தன்ய சைதன்யம் அதுலேயும் கூட அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ் இந்த ஸ்தூல சரீரம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸே ஜடம்தான் அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வர்றது அதனால இதுக்கு வந்து சைத்தனத்துவம் இருக்குது அதுவும் பொய் ஆகல் எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுக்க பார்த்தோமானா சைத்தன்யத்தில் ஜடம் கற்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா மாயையோட லட்சணம் ஜடம் பிரம்மனோட லக்ஷணம் சைத்தன்யம் இப்படி வித்தியாசங்கள்லாம் இருக்குது அது படிக்க படிக்க தான் அது புரியும் துவே சீருஷே ரெண்டு தலைன்னு சொல்லித்து என்ன ரெண்டு தலைன்னு சொன்னால் பராப்ரகிருதி அபராபிரகிருதி ஏழு கை பார்த்தோம் ஏழு லோக்கங்கள்னு பார்த்துட்டோம் த்ரிதாபத்தா த்ரிதாபத்தஹான்னு சொன்னால் ஏற்கனவே த்ரையோ பாதாகனு சொல்லித்து ஆனால் என்ன பண்ணிட்டு இந்த மூணு மூணாக சேர்ந்து கட்டினுட்டு தான் த்தாப்தல்லாத்தையும் வசப்படுத்தி விஸ்வ அகார உக்காரமக்காரேஷு விஸ்வத்தேஜசிராஜை விராட்டுஹரண்யர்ச்சிப்பிரேணசம்பார உக்காரமக்காரத்தில் விஸ்வத்தேஜசப் பிராஜனை அப்புறம் விராட்டுஹரண்யர்பன் அவகிருத்தன் எல்லாம் போட்டு கட்டியிருக்கான் மூணு மூணாக சேத்து கட்டியிருக்கு ரிஷப இந்த ஓங்காரம் என்ன பண்ணுறதுன்னா இதன் மூலமாக ஓங்காரம் அந்த மகத்தை பற்றி பேசுகிறதாம் பரம் ஓங்காரமானது மகத்தாகிய பரம்பொருளை பற்றி ரோர வீத்தி ரோரவீத்தின்னு சொன்னால் உறக்கப் பேசுகிறது ரோர வீத்திங்கிற வார்த்தைக்கு விசேஷமாக விளக்கி கூறுகிறது அதிசயன பிரதிபாதையத்தி அப்படிங்கிறது விளக் விசேஷமாக சிறப்பாக கூறுகிறது தேவகா மர்த்தியாகும் ஆவிவேஷ அந்த தேவஹா மர்த்தியாகும் ஆவிவேஷங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த தேவன் அழிந்து போகின்ற இந்த மனிதர்களிடத்திலே புகுந்திருக்கிறான் தேவஹா மர்த்தியானு ஆவிவேஷ மர்த்தியானு மர்த்தியாகும்னு இருக்கு வேத வாக்கியங்கள் எப்படி இருக்கும் அல்ல மர்த்தியாகும் ஆவிவேஷ அடுத்த மந்திரம் நான் இது நினைக்கிறேன் திரிதாஹிதம் இந்த மூன்று விதமாக விளங்கி கொண்டிருக்கின்ற விளங்கிக் கொண்டிருக்கின்ற த்ரிதாஹிதம் கிருதம் கிருதம் தேவாசகா தேவாசகான்னா தேவர்களை போன்ற சாத்திகமான மனிதர்கள் அந்தமுகாக உள்நோக்கு உடையவர்கள் இந்த புறநோக்கு அற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன என்ன சொல்கிறது அது என்ன சொல்லுவோமே எக்ஸ்ட்ரோவெட்டட்னஸும் இங்கிலீஷில் இவாளலாம் இன்ட்ரோவேர்ட்டாக இருக்கா எக்ஸ்ட்ரோவேட்டாக இல்லை எல்லாம் அகநோக்கு உடையவர்களாக இருக்கிறார்கள் தேவாசகிறதுக்கு அர்த்தம் இந்த பதம் பதமாக பார்த்துங்க த்ரிதாஹிதம் மூன்றாக மூன்றாக சொல்லப்பட்ட அந்த வஸ்து ஹிதம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல கிருத்தம் கிருத்தம்னா சொப்பிரகாசமான அந்த பர ப பரமாத்மா தேவாசகா தேவாசகனா அந்தர்முகாக அந்தர்முகம் உடையவர்கள் லலிதாசாஸ்திர நாம் என்ன சொல்கிறது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா ரொம்ப அழகான அதாவது அம்பாளுங்கிறது என்ன ஆனந்தம் ஆனந்தத்தை நீ வெளியில் அடையிறது கஷ்டம் லலிதா பரமேஸ்வரின்னு சொன்னால் ஸ்ரீ மாதா லலிதா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா இந்த அம்பாள் இருக்காங்களே அம்பாளுங்கிறது ஆனந்தத்தை தான் குடிக்கிறது இறைவன்னாலே இன்பம் தான் அர்த்தம் இன்பத்தை நீ புறத்தை அடைவது கடினம் அது வந்தாலும் உண்மை கிடையாது அகத்தை அடைவது எளிது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா வெறும் துர்லபா போடப்படாதோ சு துர்லபா முடியவே முடியாதுன்னு அர்த்தம் ஒரு நாள் முடியாதுன்னு அர்த்தம் அதனால் தேவாசகா கவி கவிங்கிற வார்த்தைக்கு பாருங்கள் எல்லாம் புதுசு புதுசு கவினா வாக்குன்னு அர்த்தம் கவீனா வாச்சி வாச்சின்னா என்ன வாக்குன்னா தத்துவமஸ்யாதி வேத ரூபாயாம் தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மா அஸ்மி பிரஜானம் இது மாதிரி மகா வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அந்த மகா வாக்கியங்கள்ல அன்பவிந்தன் மகா வாக்கியங்களின் வாயிலாக அறிந்தார்கள் இது தமிழ் படுத்துறது ரொம்ப கடினம் ஏன்னா அதுலேயே பார்த்துட்டே இருந்தால் தான் சம்ஸ்கிருதத்தை பார்த்துருந்தா தான் ரொம்ப நேரம் வேலை பண்ண வேண்டியிருக்குதுக்கு நிறைய ஒர்க் பண்ணால் தான் முடியும் இவர் ஒரு மாதிரி போட்டிருக்கார் இதோட இது வந்து இப்போ நாம் படிச்சுட்டுருக்கிற இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறத பாருங்கள் விழிப்பு கனவு உறக்கம் என்ற மூன்று நிலைகளில் வைக்கப்பட்டுள்ளதும் த்ரிதாகிதம் வேத வாக்கியங்களால் போற்றும் ஆச்சாரியர்களால் ரகசியமாக கருதப்படுவதும் பணிபிற்குயமானம் பணிபிற்குமானம்ங்கிறதுக்கு கருதப்படுவதும் பாலில் நெய் போன்று எங்கும் நிறைந்திருக்கும் சுயம்பிரகாசப் பொருளை கிருதம் இந்த வாக்கியத்தில் கிருதம் தெய்வீக புருஷர்கள் அவரவர்கள் தகுதியின்படி கிரமமாக அடைந்தார்கள் தேவாசகா அன்பவிந்தன்னு தேவாசகா அன்பவிந்தன்னு அப்புறம் அடுத்தது இந்திரன் ஒரு இந்திரன் ஒரு நிலையை விழிப்புலகை படைத்தான் சூரியன் கனவுலகை படைத்தான் வேனன் அவ்வியாகிருதத்தை படைத்தான் தோன்றிற்று தனக்குத்தானே ஆதாரமாகிய பரம்பொருளால் இம்மூன்று நிலைகளும் நிர்மாணம் செய்யப்பட்டன இது வேத வாக்கியங்கள் எல்லாம் விசாரம் பண்ணுறது இது பேர் தான் மீமாசைன்னு பேர் பண்ணிகிட்டே இருப்பான் காலம் இருந்து ராத்திரிக்கு இதுதான் வேலை அந்த காலத்தில் பிராமணனுக்கு அதனால சொல்லமாக போயிடுச்சு அதனால் இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியுமா நமக்கு எத்தனையோ வேலை இருக்குது அதையும் இதையும் சேர்த்தான் பண்ண வேண்டியிருக்கு அதனால் இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தா பணிபிகி அன்பமிந்துன்னுங்கிறதுக்கு அனுக்கிரமேண லப்தவந்தா அப்புறம் வந்து பணிபிகின்னா ஆச்சாரியர்களால் தத்துவமசி முதலான வாக்கியங்களின் உள்ளே அந்த உண்மையை உணர்ந்தார்கள் பணிபிர் குக்கியமானம் ஆச்சாரியர்கள்னால் என்ன பண்ணுகிறார்கள்னா இதை தகுதியுடையவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த தெய்வீக ஆற்றலோடு இறைவனை பற்றிய அறிவை அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் பணிபிகி குஹ்யமானம் இப்போ இந்த மந்திரம் புரியும் த்ரிதாஹிதம் கிருதம் தேவாசகா கவி அன்வவிந்தன் பணிபிகி குஹ்யமானம் அதுக்கு வார்த்தம் மூன்று வகையாக கட்டப்பட்டுள்ள மூன்றாக மூன்றாக அமைந்துள்ள இந்த பரம்பொருளை வேத வாக்கியங்களின் மூலம் தேவர்கள் உணர்ந்தார்கள் அந்த தேவர்கள் உணர்ந்தார்கள்னு சொன்னாலும் அதுக்கு இன்னொரு விசேஷனம் ஆச்சாரியர்களால் என்றும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பரம்பொருளை தகுதியுடையவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இதில் ரெண்டு விஷயம் தெரிகிறது அதாவது பெரியவாழ்லாம் வந்து அதை வச்சு காப்பாத்திருக்கா மந்தக்கரணத்தில் வச்சு இந்த தத்துவத்தை காப்பாற்றிருக்கா தேவாசகாங்கிற வார்த்தை சிஷியர்களுக்கு குறிக்கிறது சிஷியர் அதாவது தகுதியான ஆசிரியர்களால் பாதுகாக்கப்பட்டு தகுதி வாய்ந்த சிஷ்யர்களுக்கு இது வழங்கப்பட்டு வருகிறது அப்படி படிக்கணும் இப்போ தேவாசகா அன்பவிந்தன் இந்திர ஏக்கம் சூரிய ஏக்கம் ஜஜான வேணாதேக்கு ஸ்வதயா நிஷ்ட தக்ஷு இந்திரன் வந்து என்ன பண்ணான்னா விராட் புருஷனை சிருஷ்டி பண்ணார் சூரிய சப்தம் வந்து இரண்ய கர்ப்பனை குறிக்கிறது ஒரு சொப்ன ரூபத்தில் இது பண்ணார் வேணகாங்கிறது எந்தவிதமான துன்பமும் இல்லாத சுசுக்தி ரூபத்தை தோற்றுவித்தார் ஸ்வஸ்மின்னேவீயத்தை அவஸ்தாபியத்தை இத்தி ஆசிரயாந்தர ரஹிதா பிரம்மரூபாக சித் ஸ்வதாசப்தேன உச்சதே ஸ்வதையா நிஷ்டதக்ஷு தன்னில்தான் விளங்கி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் பண்ணணும் ஸ்வதையாங்கிற வார்த்தைக்கு பிரம்ம ரூபையா பிரம்ம பரம்பொருள் வடிவமாக விளங்கி கொண்டிருக்கிறது ஸ்வதையா நிஷ்டதக்ஷுகு நிஷ்டதக்ஷுகுன்னு சொன்னால் இந்த மூன்று நிலைகளை தோற்றுவித்தார் பழைய அதில் முடிக்கிறாங்க நிஷ்டதக்ஷுகுன்னா ஜாகரணாதிக்கம் நிஷ்பாதித்தவந்தகா இந்த ஏதாப்யாம் துவாப்யாம் ரிக் பியாம் இந்த ரெண்டு ருக் இருக்கும் இந்த ரெண்டு நிற்கனால் என்ன சொல்லப்பட்டதுன்னா பிரணவ தத் பிரதிபாத்திய அர்த்தவ் பிரபஞ்சிதெல்லாம் அவர் போடுறதில்லை பிரணவ தத் பிரதிபாத்திய அர்த்தவ் பிரச்சி இந்த மந்திரங்களால் பிரணவத்தையும் அதனுடைய பிரணவத்தினுடைய பொருளும் இங்கு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் பிரணவங்கிற வார்த்தைக்கே பிரக்கரிஷேன நூயத்தே ஸ்தூயத்தே இது பிரணவாக மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப ஓம் ஓம்னு சொல்லிகிட்டே இருக்குது சந்நியாசிகளுக்கு வந்து இருபத்தி மூச்சையும் ஓங்காரமாக தான் விடணும்னு சொல்லியிருக்கு நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விடுற மூச்சு இருக்கே அதை கணக்கு பண்ணியிருக்காவா இருபத்தி மூச்சு விடறோமா இந்த மூச்சு இப்போ சிதம்பரத்தில் இருக்கிற தகுடு இருக்குது இல்லையா இந்த மேலே அந்த தகுடு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அதில் தான் சிதம்பரம் கோயில் வேகப்பட்டிருக்கு அந்த தகுடு தங்கத்தகுடு அது எல்லாமே தத்துவம் இப்போ நம்ம பார்க்குற மேடை இருக்கு சிதம்பரத்தில் அது அது இருக்கிறது காட்டிலும் அதை காட்டிலும் பல மடங்கு உள்ளே இருக்குது அங்கேருந்து ஆரம்பித்து கொண்டுருக்க அந்த ஸ்ட்ரக்சரை எல்லாம் பரம தாற்பயத்தோடு ஆரம்பித்து கொண்டுருக்கா ஷடாதார பிரதிஷ்டாம்பா இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஆக்யா விஷுத்தி சஹசிராரம் எல்லாம் சொல்கிறோமே இந்த கிரமத்தில் தான் அங்கே கீழேருந்து கட்டப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் சேலத்தில் அப்படி கட்டியிருக்கா ஷடாதார பிரதிஷ்டினே பேர் அதுக்கே ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சு கீழேருந்து வர்றதுக்கு அந்த ஆதாரத்தோடு கொண்டு வருது சிதம்பரம் கோயிலே குண்டுலினி யோகமாக சொல்லுவாள் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து அந்த கோயிலை கணக்கு பண்ணி சொல்கிற போதே யோக கிரமத்தில் சொல்கிறது உண்டு இனி அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் இதோட தாற்பயம் என்னன்னா கடவுள் எங்களை எப்பொழுதும் கடவுள் நினைவிலேயே வைத்திருப்பாராக இறைவன் எப்பொழுதும் இறைவனை நினைக்கும்படியே எங்களை செய்வாராக சேவ சேவ நகா சுபயா ஸ்மிருத்தியா சஞ்சுனத்து புரியும் இப்போவே புரியும் சொல்கிற விதமாக சொன்னால் சில மந்திரங்கள் சொன்னாலும் புரியாது அது வேறு விஷயம் ஏன்னா பல அர்த்தங்கள்லாம் மாறிவிடுறது சஹா தேவஹா அந்த கடவுள் நகா நம்மை சுபயா ஸ்மிருத்தியா சுபமான நினைவுகளோடு சஞ்யுணத்து இணைத்து வைக்கட்டும் கண்ட கண்ட ஞாபகம் எல்லாம் வராமல் நல்ல எண் நினைவுகளில் ஆட்படுத்தி வைக்கட்டும் இது பிரார்த்தனை கடைசியில் முடிகிறதுபடி ஆஹா யகா தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதிகா விஸ்வாதியோன்னு சில புஸ்தல் இருக்கும் விஸ்வாதிகான்னு சில தேவானாம் பிரதமம் ஹிரண்ய கர்ப்பம் பசியத இது என்ன அர்த்தம்னா யார் தேவர்களுக்கு முதலிலே தோன்றிய ஹிரண்ய கர்ப்பனை பார்த்தாரோ அதாவது இரண்டகர்பனுடைய சிருஷ்டியை யார் பார்த்தாரோன்னு அர்த்தம் ஈஸ்வரன் கடவுள் ஏன்னால் அதுலேயே நிறைய கிரேடேஷன்லாம் இருக்குது அதில் இரண்டகர்பன் வந்து தோன்றினவன் இவரைத்தான் சதுர்முக பிரம்மாவாக சொல்கிறது உண்டு தினமும் இந்த நாங்கள்லாம் சொல்கிற பிரார்த்தனை ஒன்று இருக்குது துண்ணியாசிரியர்லாம் முத அது எல்லோரும் சொல்கிறது தான் ஸ்வேதாசுவர உபனிஷத்துலேயே இருக்குது மந்திரம் என்னென்னா யார் முதல்ல பிரம்ம தேவனை பண்ணி அந்த பிரம்மதேவங்கிட்ட வேதத்தை கொடுத்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும்படி பண்ணினாரோ அந்த பிரம்மனை கடவுளை நாங்கள் மோக்ஷத்துக்காக நமஸ்காரம் பண்ணுறோம் யோ ஸ்வேதாஸ்வத்தரோபிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது அந்த உபனிஷத்தில் இந்த மந்திரம் இருக்குது யோ பிரம் விதாதி பூர்வம் யோ வை வேதாகஷப் பிரகிணோதி தஸ்மை தகும்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுட்சொர்வைைரணமஹம் பிரபத்தியே இதை சொல்லிதான் முதல்ல நமஸ்காரம் பண்ணி ஆகணும் சந்நியாசிகள்லாம் இதை சொல்லிவிட்டு அப்புறம் நமஸ்ரீ குருபியோ நம நமஸ்ரீ பரமகுருப்பியோ நம நமஸ்ரீ பரமேஷ்டி குருப்போ நம நமஸ்ரீ பராபரகுருப்போ நம அப்படி சொல்லி குரு நாலு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் பரம்பரைக்கு எதுக்கு இது சொல்கிறோம்னா அவர் தான் யகா தேவானாம் புரஸ்தாத் விஸ்வாதிக்க ருத்ரா மகர்ஷி யார் இந்த உலகத்தில் முதல்வான் முதல் இந்த உலகத்தில் முதல் பொருளோ அவரே ருத்ரனாகவும் இருக்காரோ மக இருக்காரோ ரிஷிகளாக ரிஷியாகவும் அவர்தான் முத முதல்ல பிரதமம் ஹிரண்ய கர்ப்பம் பசியதை ஜாயமானம் இரண்யகர்பம் பசியதை தோன்றிய ஹிரண்ய கர்ப்பனை பார்த்தார் அந்த இரண்ய கர்ப்பனுடைய சிருஷ்டியை அவர் பார்த்தாரோ அந்த பகவான் அந்த பரம்பொருள் நம்மை நல்ல நினைவுடன் நம்மை வைக்கட்டும் இணைத்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல சுபையா ஸ்மிருத்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு இவர் சொல்கிறார் சர்வ சம்சார நிவர்த்தகத்துவன சோபனையா தத்துவ அனுஸ்மிருத்தியா நல்ல நினைவுகள்னால் எதையாவது நினைவுகள் இல்லை பர அவரை நினைக்கும் நினைவிலே நம்மை வைக்கட்டும் என்பதுதான் கருத்து சையுணத்து சோயம் மந்த்ரஹா பிரம்மவித்யால்தே ஜபித்தவியா இது மந்திரலிங்காதவியே இந்த மந்திரம் பிரம்மவித்தையை பெறுவதற்கு ஜபிக்கப்பட வேண்டும் என்று இந்த மந்திரத்திலிருந்து தெரிகிறது ஜபிக்கலாம் யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வதிஜோ ருதிரோ மகர்ஷி ஹரண் கர்ப்பம் பசியதாஜமான ஸ்மிருத்தியா சயுன்தூ இப்படி ஜபம் ஒன்று இதையே திரும்ப ரொம்ப அழகாக எழுதுறது சோயம் மந்திர இந்த மந்திரமானது பிரம்ம வித்யா லப்தயே பிரம்ம வித்தியை அடையிறதுக்காக ஜபித்தவியா ஜபிக்கப்பட வேண்டும் இது மந்திர லிங்காது அவகமியத்தை இந்த மந்திரத்தின் அடையாளத்திலிருந்து தெரிகிறது அப்படின்னு வித்யாரண்ய சுவாமி இந்த இந்த மந்திரத்தை ஜபிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் பிரம்ம ஜபிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அகம் விரக்ஷரே ஹரி வா அசதோம சத்கமையா அடிக்கடி எல்லாரும் சொல்கிறார் அசதோமா சத்கமையா இன்னும் அது டீப்பாக எவ்வளோ அர்த்தம் இருக்குது வேதனையில் அது கரெக்டாக போட்டிருந்தோம் நாங்கள் சாதாரணமாக சொல்கிற அர்த்தம் இல்லைது அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா மிருதங்கமய என்ன பொய்மையிலிருந்து எம்மை மெய்மைக்கு அழைத்துச் செல்வீராக இருளிலிருந்து எம்மை ஒளிக்கு அழைத்து செல்வீராக சாகாத்தன்மையில் நம்ம சாகும் சாகும் தன்மையிலிருந்து எம்மை சாவாத்தன்மைக்கு அழைத்து செல்வீராக மரணமுள்ள பெருநிலையில் மரணமுள்ள நிலையிலிருந்து மரணமிலா பெருநிலைக்கு எம்மை அழைத்து செல்வீராக ஆனால் ஆச்சாரியை அப்படி அர்த்தமே பண்ணலை எல்லோருமே சொல்கிறது ஊர் முழுக்க இதுதான் இருக்குது அது இங்கிலீஷில் வேறு டிரான்ஸ்லேட் பண்ணி என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் ஒரிஜினல் மீனிங் தெரிகிறதே இல்லை சங்கராச்சாரியம் ரொம்ப அழகாதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அது பிருகதாரண்யக் கூப்பநிஷத்து அதை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வேதனையில் ஒரு தடம் ப்ரேயரில் போட்டிருந்தோம் ஒரு ப்ரேயர் இதில் போட்டிருந்தோம் தீயவர்களிடமிருந்து விலைக்கு எம்மை நல்லவர்களோடு சேர்ப்பீராக அதுதான் அர்த்தம் அதுக்கு அறியாமையிலிருந்து எம்மைக்கு அறிவை தருவீராக அறியாமையினால் தீய செயல்கள் புரியும் நாங்கள் அறிவையை பெற்று நல்ல செயல்களை உடை செய்வர்களாக ஆவோமாக அதுதான் அறியாமையினால் எங்களை அழித்து கொள்ளும் நாங்கள் அறிவினால் எங்களை அழியாத நிலைக்கு ஆட்படுத்திக்கொள்வோமாக அப்படி பொருள் இருக்குதுக்கு மாறி மாறி அது எப்படின்னா கழுத தெரிஞ்சு கட்டுருமாறு மாதிரி இன்னலமும் மந்திரமான அர்த்தம் மாறிடுறது अवगम्यते ப்மவிதா ஜிதி மந்திரலிங்காத் அவமியேம ஸ்க்கு விரிவ்திவிதம் பூர்ணம் எறம் நிச்சித் நாஸ்த யஸ்மாத் அதாவது பிரம்மத்த காட்டிலும் மேலான பொருள் ஒன்றும் கிடையாது பிரம்ம எஸ்மாத்து பரம் கிஞ்சித் நாஸ்தி கிருஷ்ணகீதையில் சொல்லுவார் மத்த பரதரம் நானியத்து கிஞ்சிதஸ்தி எனக்கு மேலாக ஒரு காரணமும் கிடையாதுன்னு சொல்லுவார் அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எஸ்மாத்து பரம் நாஸ்தி எந்த பிரம்மனுக்கு மேலாக ஒரு பொருள் கிடையாதோ அபரம் நாஸ்தி கீழாகவும் ஒரு பொருளும் கிடையாது பிரம்மன் தான் அர்த்தம் பிரம்மத்துக்கு மேலாகவும் ஒரு பொருளும் கிடையாது பிரம்மத்துக்கு கீழாகவும் ஒரு பொருளும் கிடையாது நாணியோ நஜியாசோஸ்தி இப்போ பாருங்கள் அணோர் அணியான்னு சொல்லி தல்லையா இப்போ பாருங்கள் மாற்றி சொல்கிறது அணுவும் அல்ல பெரியதும் அல்லங்கிறது அணியஹா ந அணியஹா ந ஜியாயா அப்போ என்னென்னா கான்ட்ரடிக்ட் பண்ணுறது புரியும் அதாவது முரண்படுகின்ற சொற்களால் முரண்படாத பொருளை புரிய வைப்பதுதான் நோக்கம் என் நேத்தி நேத்தி வச்சனைகி நிகமாக அபோச்சுஹூ வேர்ட்ஸை கான்ட்ரடிக் பண்ண இப்படி சொல்கிறது உண்டு இதுதான் சொல்லுவார் பரமந்தி ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான் ரிவீல் அப்சல்யூட் திங் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான் ரிவீல் அப்சல்யூட் திங் ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்சல்யூட் திங்னா நான் எப்படி ப தெ இஃப் யூ காண்ட்ரடிக் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்சொல்யூட் திங் நீ ரிலேட்டிவ் வேர்ட்ஸை கான்ட்ரடிக் பண்ணியானா அந்த கான்ட்ரடிக்ஷன்லேயே தெரிய ஆரம்பிக்காது ஏன்னா சப்தங்கள் எல்லாமே வியாபகாரிகமாக இருக்கிறதுனால பாரமார்த்திக வஸ்துவை சப்தத்தினால சொல்ல முடியாது ஆனால் அந்த சப்தங்களை முரண்படுத்துகிற போது வஸ்து புரிஞ்சு போயிடுறது அணுவுக்குள்ள அணுன்னா மகத்துக்குள்ள மகத்துன்னா அணுவும் இல்லை மகத்தும் இல்லை நானியான் நணீயன் நய நெருசன்ஸ் பிரியவச வயர்ந்த ஆஹ் அணூம் இல்ல அது வயர்ந்திரமீய அத்தியல் வச்சி தியாக அதிபர் கஷ்டிச்சி அப்படி வராபர்த் குணோத்ஷருஷவு விவசாய ஜயணீய் ஷா பரிமாண உஷ அபருஷவு அதாவது உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் என்பது பரம்பொருளிடத்திலே கிடையாது உயர்ந்தது தாழ்ந்தது என்கின்ற குணங்கள் கிடையாது அதில் பரிமாணம் கிடையாதுனாராம் ரெண்டு நாள் பரம் நாஸ்தி அபரம் நாஸ்தின் அது நாஸ்தி ஜியகா நாஸ்தின்து அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் என்பது அதில் கிடையாது அதே மாதிரி பெருசு சிறிதுங்கிற பரிமாணமும் கிடையாது என்பது விளக்கப்பட்டது சர்வப்பிரகார உத்கரிஷ அபகரிஷ நிஷேதேன அத்விதீயத்வம் சித்தியத்தி இப்படி சொல்கிறதுனால தான் அத்வைதம் அத்வைதம் சித்திக்கிறதுங்கிறார் இப்படி சொல்லலைன்னா அத்வைதம் சித்திக்காது துவைதத்தில் தான் உச்சம் நீச்சம் பெருசு சின்னது எல்லாம் துவைத்தம் ஆக அத்வைதம்னு சொல்கிற போது எல்லாம் வரவே விடாது ஆகினால அத்வைதத்தில் துவைதம் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இது ரெண்டும் சமகால அனுபவம் அதான் விசேஷம் ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டையும் பார்க்குறோம் ஏதோ வேதம் அத்வைதம் புரிகிற போது துவைதம் காணாமல் போயிடுது துவைதம் புரிகிற போது அத்வைதம் காணாமல் போயிடுதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் நகையும் தங்கத்தையும் எப்படி ஒரே நேரத்தில் பார்க்குறோமோ நம்ம ஃபோக்கஸ் தான் மாறியிருக்கு இல்லையா நம்ம வந்து டிசைனை பார்க்குற போது கோல்டை திங்க் பண்ணுறதில்ல கோல்டை திங்க் பண்ணுற போது டிசைனை பார்க்குறதுலையே தவிர ஆனால் சம காலத்தில் ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கோம் ஒரே நேரத்தில் தங்கத்தையும் பார்க்குறோம் நகையும் பார்க்குறோம் அலையும் பார்க்குறோம் தண்ணீரையும் பார்க்குறோம் ஒரே நேரத்தில் ஆனால் நம்ம கவனம் வந்து தண்ணீருக்கு போச்சுன்னா அலையை கவனிக்க மாட்டோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்க்குற போது இந்த இடத்துல பார்க்குற போது ஆகாஷமும் இருக்குது ஆகாஷம் அத்வைத்தமாக இருக்குது ஆகாஷத்துலாம் அத்தனை துவைதம் விளையாடின்னு இருக்குது ஒரே நேரத்தில் ரெண்டும் இருக்குது ஆனால் நம்ம நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இதைத்தான் பார்த்துணும் டிசைனை பார்த்துட்டு அதை இதையும் பார்த்துட்டு ஒரு ஒருத்தருட்ட இருக்கிற எல்லாரையும் பார்க்குற போது சைத்தன்யத்தை பார்க்குறோமா குணத்தை பார்க்குறோமா சைத்தன்யத்தை பார்க்குறோம் யாரை பார்த்தாலும் அவர் வந்து நட்டையாக இருக்காரா குட்டையாக இருக்காரா இல்லை இந்த மாதிரி தானே பார்த்துருக்கோம் அது மாத்திரமில்ல அவரோட குணம் என்ன இதே தான் பார்த்துட்டுருக்கோமே தவிர ஒரு ஆளை பார்க்குற போது சைத்தன்யத்தை பார்க்குறோம் ஏன் நம்ம நம்ம சைத்தன்யத்தை ஃபோக்கஸ் பண்ணால் தான் இன்னொருத்தட்டையும் சைத்தன்யத்தை பண்ண முடியும் பண்ணுறது இல்லை அதனால தான் சம்சாரத்தில் மாட்டின்னு ஒழணும் இதை பார்க்காமல் இருந்தால் என்னென்னா பார்த்தும் பார்க்காம இருக்கணும் அதுக்கு பேர் தான் தூங்காமல் தூங்கிறது பார்த்தும் பார்க்காம இருக்கிறது என்ன பார்க்காம இருந்தால் ஆனந்தம் பார்த்தா துக்கம் ஒருத்தட்ட இருக்கிற குணதோஷங்களை பார்த்தா துக்கம் தானே ஏற்படும் சுகமும் துக்கமும் மாதிரி வரலாம் குணத்தை பார்த்தா சுகம் வரலாம் தோஷத்தை பார்த்தா துக்கம் வரும் இது ரெண்டையும் தப்பிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா ரெண்டையும் பார்க்கக்கூடாது அப்போ எப்படி நான் நம்மக்கிட்ட இருக்கிற குணதோஷங்களே நம்ம பார்க்கக்கூடாது அப்போ இன்னொருத்தருட்ட இருக்கிற குணதோஷங்களே நம்ம பார்க்கக்கூடாது இதுதான் அத்வைதத்துவம் இது கொஞ்சம் கஷ்டந்தான் புரிஞ்சுடுத்து வச்சுங்கோ அதனால அப்புறம் வந்து கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி ரொம்ப படித்து படிச்சு அடக்கமாக இருக்கிற பிராமணன் அவர் சொல்கிறார் வித்யா வினய சம்பன்னே பிராமணே ப நாயி பசுமாடு நாயை சமைச்சு சாப்பிட்ற சண்டாளன் எல்லார்ட்டையும் சமதர்சினாங்கிறார் வித்யா வினயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷினா சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் ஆ இது நல்ல மந்திரம் இது மாத்மஸ்தி கிஞ்சி அர்த்தம் தெரிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சேன்னு இங்கோ ஒரே பரமானந்தமாக இருக்கும் நான் இது அடிக்கடி சொல்லின்னு இருக்கும் அது இதுக்கு நகர்மனா அடுத்தது வரப்போகிறது எஸ் மாத் பன்னா ப ரமஸ்திகிஞ்சி நாணீயோ நஜ்யாயோ ஸ்திகித் விரக்ஷவஸ்தப்தா மரம் மாதிரி அசையாமல் இருக்க அந்த வஸ்து விரக்ஷைவஸ்தப்தா इन्द गमना गमन रहित திவி திதி இந்த பிரபஞ்சத்துலமனர்தவ தயம் அதுக்கரமேஸ்வரஸ்தர் திவினு சொன்னால் தோத்தநத்மக்கேஸ்விரேத்தியத்தில் சைத்தன்யூபமாக இருக்கிறார் அவரால் தான் இது பூர்ணம் சர்வம் பூர்ணம் புருஷேன புருஷேன இதம் சர்வம் பூர்ணம் அப்படி படிக்கணும் தேனேதம் பூர்ணம் புருஷேண சர்வம் தேன புருஷேன அந்த புருஷனால் சர்வம் இதம் சர்வம் பூர்ணம் இவை அனைத்தும் பூர்ணமாக இருக்குது புருஷ ஏவேதகம் சர்வம் அதேதான் புருஷ ஏவ சர்வம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது நாராயண சூக்தம் வரப்போகிறது ஆஹா அவரால் தான் இது அத்தனையும் வியாபிச்சிருக்கு இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா மந்திரமும் பிடிக்கும் பிடிக்காமல் இது கொஞ்சம் இன்னும் நன்றாக ஆழமாக கொண்டு போகிறது இனி அடுத்த மந்திரம் ஆஹா இதில் அர்த்தம் என்ன சொல்கிறாரு நான் இது கடைசியில் முடிக்கிறார் வித்யாரண்யர் ஜெகதாக்காரா நாஸ்தி பிரம்ம தத்துவமே அவஸ்திதம் இத்தி பிரம்மம் ஒன்று தான் இருக்குது இந்த உலகம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லைன்னு இந்த மந்திரம் சொல்கிறதுங்கிறார் ஜகத் ஆக்காரமே நாஸ்தி ஜகத்துங்கிற ஒரு ஆக்காரமே கிடையாது ஜெகத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ ஜாயத்தை கச்சதி இது ஜகத் தோன்றுகிறது போகிறது அதனால் இதுக்கு ஜகத்துன்னு பேர் ஆக இத பூர்ணம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை பூர்ணஸ் பூர்ணம் ஆதாய பூர்ணமேவிஷத்தை அதனால் பிரம்ம ஒன்று தான் இருக்கப்பாண்ணா நீ அடுத்தது ந கர்மணா ந பிரஜயே நியாகே தத்துவாஜாம் ஆகினால என்ன பண்ணலாம் நம்மளான்னு போரும் பண்ணின ஹோமங்கள்லான்ட்டான் நம்ம அப்படி ஆரம்பிக்கிறது சந்நியாசம் வாங்கிக்கணும்ப்பா பண்ணியாச்சு இத்தனை நாளாக ஹோமங்கள்லாம் பண்ணியாச்சு இந்திராஸ்வாகா கனேயேஸ்வகா சோமாயிஸ்வஹா வருணாயஸ்வஹா வாயவேஸ்வாகா எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு எத்தனை சாமானை சேர்க்க வேண்டியிருக்கு வாத்தியாரை கூப்பிட வேண்டியிருக்கு அவருக்கு தட்சிணையை தயார் பண்ணி வச்சுக்க வேண்டியிருக்கு எல்லாம் விடப்படாது நான் சொல்கிறேன் இதுக்காக சொல்லி வைக்கிறேன் இதை பண்ணினவனுக்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நாள் ஒழுங்காக பண்ணவனை பார்த்து பேசுகிறது ஆகையினால் என்னென்னா யசோக்த பிரம்ம தத்துவ அனுஸ்மரணசிய அந்தரங்கம் சர்வத்தியாக ரூபம் சாதனம் அத்த உச்சியத்தே இந்த பிரம்ம ஜானத்திலேயே ஸ்திரமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா இந்த அத்வைத பிரம்மாத்ம ஜானத்திலேயே ஸ்திரமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா கர்மாவை விடணும்னா ஸ்திரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுதான் இங்கே சொல்கிறார் யதா உக்த பிரம்மதத்துவ அனுஸ்மரணசிய அந்தரங்கம் அந்தரங்க சாதனம் என்னென்னா சர்வத்தியாக ரூபம் சாதனம் எல்லாத்தையும் விடுறது அக்னிஹோத்திராதிகம் சகசிரசம்வத்சர சத்ராந்தம் எத் கர்ம தேன கர்மனா தது அமிர்தத்வம் நபியதே சொல்கிற அக்னிஹோத்திரத்தில் ஆரம்பிச்சு ஆயிரம் வருஷம் பண்ணுற சத்திர யாகம் இருக்கு இல்லையா அத்தனை கர்மாவனாலையும் இந்த மோக்ஷத்தை அடையவே முடியாது கர்மனா அதனால தான் சன்னியாசியில் பார்க்குறவோ சொல்லிகிட்டே இருக்கும் கர்மனா அமிர்தத்துவம் நனசு கர்மாவனால மோஷம் அடைய முடியாது சாதனம் இல்லையா நீ வந்து அடுத்து செகண்டரி பாஸ் பண்ணிட்டா நீ டிகிரி ஹோல்டர் ஆக முடியாதுன்னா சொல்றேன்னு வச்சுங்களேன் ஹயர் செகண்டரி பாஸ் பண்ணினவெல்லாம் டிகிரி ஹோல்டர் ஆகிட முடியாது அப்படின்னா என்ன தான் டிகிரிக்கு படித்தாதான் டிகிரி ஹோல்டர் ஆக முடியும் அதே மாதிரி அதுக்காக படிக்காமல் இருப்பானா அதுக்கு டிகிரி வாங்கணுன்னாலும் ஹையர் செகண்டரி படித்தாகணும் அது மாதிரி இங்கேயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கர்மா இல்லாமலும் ஞானத்துக்கு வர முடியாது ஒரு ஸ்லோகம் அழகாக இருக்குது கஷாய பக்தி கர்மா அணி ஞானம் து பரமாக கர்மங்கள்லாம் வந்து மனசில் இருக்கிற அழுக்க போக்குறது சித்தசிய சுத்தஜே கர்மா நது வஸ்தூபலப்தையே ஆதிசங்கரம் கர்மா வந்து சித்தத்தை சுத்தி பண்ணுறது நது வஸ்தூபலப்தையே வஸ்துவை அடைய முடியாது வஸ்து சித்திர் விசாரேன வஸ்து சித்தி வந்து விசாரத்தினால் நக்கிஞ்சித் கர்ம கோட்டிபி கோடிக்கணக்கான கர்மாவை பண்ணினாலும் முடியவே முடியாது ஆகையினால இங்கே என்னென்ன என்னதான் கர்மாவை எவ்வளோ பண்ணாலும் சரி திருப்தி நிறைவு ஏற்படணும்னு சொன்னால் கர்மாவனால முடியாது கர்மணா அமிர்தத்வம் நனசு அப்புறம் வேதத்தில் சொல்லியிருக்கு என்னென்னா புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா கர்மணா பித்ருலோக்கா வித்யா தேவலோகா அப்படி சொல்லி மூணு கடன் சொல்லுவாள் சாதாரணமாக ஒரு ஒரு மூணு கடன் இருக்கு ரிஷி ரிணம் தேவ ரிணம் பித்ருணம் ரிஷி ரிணம்ங்கிறது சாஸ்திரத்தை படித்து ரிஷி ரிணத்தை கடி அடைக்கணும் எல்லாரும் பிறக்கிற போதே மூணு கடனோட புறக்கிறோமா ஜாஜமானோகவை பிராமண திரிபிர் ரிணவான் ஜாஜதே புறக்கிறபோதே ஒருவன் மூணு கடனோட தான் பிறக்கிறான் என்ன கடன்னா அது கடமைன்னு அர்த்தம் கடன்னா கடமைன்னு அர்த்தம் இல்லை கடமைகளோடு பிறக்கிறான் என்ன கடமைன்னா ரிஷி ரிணம் தேவரிணம் பித்ருணம்னு இருக்கு ரிஷி ரிணங்கிறது சாஸ்திரத்தை படித்து ரிஷி ரிணத்தை சாஸ்திரத்தை படித்து சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து தான் ரிஷிக்குப்பட்ட கடமையை அடைக்க முடியும் வெறும் பிரஜாபதியும் காண்டரிஷன் திருப்பியாமி மாத்திரம் போகாது பிரம்ம இங்கியம்னு சொல்லிவிட்டு பிரஜாபதியும் காண்டரிஷன் திருப்பியாமே சோமம் கான்ட்ரேஷன் திருப்பியாமே அக்னிங் காண்ட்ரேஷன் திரும்ப திரும்ப அதை சொல்லி முடிச்சு விடுறோம் அது வந்து படிக்கணும் ஏதோ ஒரு போர்ஷனாவது படிக்கணும் வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடி உதட்ட தொடச்சிக்கிறோம் சத்யம் உபாகாம்னு சொல்கிறோம் சத்தியம் உப்ப இமிங்கிறோம் அதுக்கப்புறம் வேதமெல்லாம் சொல்கிறோம் இந்த அக்னி மேலே நாலு ருக்கோடு முடிச்சுடுறோம் விஷேத்வா அக்னி மேலே விஷயத்வா அப்புறம் அக்ன ஆயாகி சன்னோ தேவியோடு முடிச்சுடுறோம் அதுக்கு மேலே கேட்டால் யாருக்கும் தெரியாது ஆனால் வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தது சம்பிரதாயத்தில் அப்படி இருந்தது அப்போ ரிஷி ரிணம்ங்கிறது பிரம்ம இக்கியத்தினால போகும் பிரம்ம இக்கியம்னா சாஸ்திரம் படிக்கிறது படித்து சொல்லிக் கொடுக்குறது அதனால்தான் அனத்திய இனத்தினே கூட பிரம்மக்கியத்தை விடமாட்டான் வேதம் சொல்லிக் கொடுக்காத அன்றைக்கி கூட பிரம்மக்கியத்தை விடப்படாது பிரம்ம யத்தை நித்தியம் பண்ணி ஆகணும் பிரம்ம இங்கம் அப்புறம் வந்து பித்ருனத்தை தீக்கிறது எப்படின்னு கேட்டால் புத்திரனை பையனை பெற்று அவனுக்கு தர்மத்தை சொல்லி கொடுத்து அப்போ அப்பாவோட கடன் தீரும் அப்பாவுக்கு கடனை எப்படி தீக்கிறதுன்னா நாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்று அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்தினா தான் அப்பாவுக்கு நாமப்பட்ட கடன் தீரும் கடன்னால் என்ன நம்முடைய கடமை அப்பா என்னை எப்படி தர்மமாக வளர்த்தாரோ அதே மாதிரி என் பிள்ளைய தர்மமாக வளர்த்தினா தான் அப்பா எனக்கு செஞ்ச நன்மையை நான் திரும்பவும் சரித்திரதாக ஆகும் அப்புறம் தேவரினத்தை எப்படி தீர்க்கிறதுன்னா தியானத்தினால உபாசனினால் பூஜையினால் தேவரினங்கிறது வந்து யாகங்கள்லாம் பண்ணுறதுனால அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறதுனால ஆதித்யம் தற்பையாமி அங்காரகன் திருப்பயாமி புதன் திருப்பையாமி சொல்கிறோம் லகேசவன் திருப்பையாமி நாராயணன் திருப்பயாமி அட்லீஸ்ட் அதாவது பண்ணணும் அதெல்லாம் பண்ணினோம் ஆனால் தேவ ணம் தீரும் அதனால் இந்த ரிணம் மூணு திருணத்தை கழிக்காமல் எவனும் போடாதுன்னு சொல்லியிருக்கு அதனால் இந்த மூணு ரிணம் இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா பிரஜையா நான் கர்மனா அமிர்தத்துவம் நான் ஆனசு பிரஜையான்னா குழந்தைகளாலேயும் மோக்ஷம் அடைய முடியாது குழந்தைகளெல்லாம் பெற்றுட்டதுனால நம்ம நிம்மதி அடைஞ்சுவிட முடியாது மோட்சத்தை அடைஞ்சிட முடியாது சிம்பிளாக சொல்லணும் நிம்மதி அடைஞ்சிட முடியாதுன்னு அர்த்தம் அதனாலேயே நிம்மதி போய்டுங்கிறது வேறு விஷயம் அதெல்லாம் நம்ம கதை ஆனால் சாஸ்திரியமாக பார்க்கணும் சாஸ்திரியமாக பார்த்தோமான குழந்தைகளை வந்து பெறணுங்கிறது தர்மம் அவளுக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் குழந்தைகளால் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சுவிட்டதுனால நம்ம மோட்சம் அடைஞ்சுட முடியாது குழந்தைகளுக்கு செஞ்சதுனால நம்ம வந்து தர்மத்தை காப்பாத்திருக்கோம் ஆ பிரஜையா அமிர்தத்வம் நானு அப்புறம் தனேன தனேன புரியும் நல்லாவே புரியும் பணத்தினால மோட்சத்தை அடைய முடியாது தனேனங்குற வார்த்தைக்கு தனேன தனேனங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறார் தானத்தினால மோக் அடைய முடியாது எப்படி பாருங்க சரி பணத்தால் மோட்சம் அடைய முடியாதுங்கிறத எப்படி எக் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நான் பணத்தை நிறைய தானம் பண்ணியிருக்கேன் தானம் பண்ணினத்துனால எனக்கு மோட்சம் வராதா அப்படின்னா தானம் பண்ணத்தினாலே உனக்கு சித்த கிடைக்குமே தவிர மோக்ஷம் வராது மனசு தூய்மை வேறு முக்தி அடையிறதுங்கிறது வேறே ரெண்டாக பிரிச்சு விட்டோம் நம்ம ஆகையினால தானத்தினால தனேனங்கிற வார்த்தையே பிராக்கெட்டில் தானேன அமிர்தத்துவம் நானசு நானே இப்போ தான் நான் சாதாரணமாக தனேனுங்கிறது இன்னொரு இடத்துல உபாசனைன்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து தனேன தானேனு அப்போ என்னென்னா இதெல்லாம் என்னொன்ன கர்ம பிரஜாத்தினாம் சர்வேஷாம் லௌகிக்க வைதிக வியாபாரானாம் லௌகிக்க வைதிக வியாபாரங்கள் எல்லாத்தையுமே தியாகேன ஏகே என்ன எல்லாரும் விட்டுவாழான்னா எல்லாரும் விடமாட்டா ஏகே யாரோ சில பேருக்கு தான் விடணும்னு தோணும் ஏகேன்னா கஷ்டித்து எல்லோருக்கும் சந்யாசம் பண்ணுற புத்தி வருமானா அதனால தான் சன்னியாசிகளை நமஸ்காரம் பண்ணுறோம் எங்களாலையெல்லாம் விட முடியல நீங்கள் விட்டுட்டேள் விட்டுட்டேள்ன்னு சொல்லின்னு இருக்கேள் வேஷம் போட்ருக்கேன் ஆகையினால் உங்கள் வேஷத்துக்காவது காஷாய தண்டை மாத்திரைன்னா எதிஷ் பூஜோ நெசம்சையாகண்ணா காஷாயம் தண்டம் வச்சுன்னு இருந்தாலே அவரை பூஜை பண்ணிடணும் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு காஷாய தண்டை மாத்திரேன எதி பூஜ்யா என்ன சம்சையாக காஷாய தண்டை மாத்திரத்தில் அவரை பூஜை பண்ணிடணும் அவர் உண்மையாக சுவாமி தானான்னு சந்தேகப்படப்படாதுன்னு சொல்லியிருக்கு நம்ம பண்ணிட வேண்டியது அவர் சரியில்லை தப்பு இல்லைன்னா அந்த புண்ணிய பாவம் அவருக்கு சேர்ந்தது வள்ளுவர் அது கூட ஒழுக்கம்னு பார்த்து சொல்லிட்டு போயிட்டார் அதை பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் நமக்கு அதனால் என்னது இல்லை ஒரு அழகான பா குரல் சொல்லுவார் வள்ளுவர் குரல்றந்து தப்பு தன் ம இருந்ததுன்னு அவன் குரல் வானுயர் தோற்றங்கிறார் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கான் எல்லாம் இருக்குது ஆனால் அவன் பண்ண தப்பு அவன் மனசுக்குள்ள உறுத்தின் இருக்குன்னா அந்த தோற்றத்தில் என்ன பிரயோஜனங்கிறார் இப்படிலாம் சொல்லி நுணுக்கமாக வள்ளுவர் பேசுகிறார் அதெல்லாம் நான் இப்போ சன்னியாசம் வாங்குகிற அளவுக்கு முதல் இதெல்லாம் படின்னு விட்றது படித்து ஒப்பிச்சாதான் சன்னியாசம் படித்து ஒப்பிக்கணும் துறவரவியல் சிம்பிள் நமக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு திருக்குறள் அதனால் துறவரையல் அருள் உடமையிலேருந்து ஒரு பதினாலு அதிகாரம் இருக்குது இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் ஒப்பிச்ச அர்த்தம் சொல்லணும் எங்கே வேணாலும் கேள்வி கேட்போம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தகுதி தனியாக இருக்குது அதெல்லாம் ஜப்பம் பண்ணுறது இதெல்லாம் நிறைய இதெல்லாம் அந்த யோக்கியத்தை தனியாக இருக்குது இது முதல்ல தெரியணுமே அதனால் அது ரொம்ப முக்கியம் தான் அது தியாகேன ஏக்கே அமிர்தத்துவமான அவர் சொல்ல கேச்சிது அந்தர்முக்காக கேச்சி இதேவோ வெரி வெரி ஃபியூ பீப்புள் இன்ட்ரோவெர்டட் பீப்புள் அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் உலகமெல்லாம் ஒன்றும் மயக்க முடியல அதனால் அவர்கள் வந்து அந்தர்முகாக அமிர்தம் ஆனசு பிராப்னுவந்தி எது அமிர்தத்வம் பாருங்க ந na கர்மணா ந பிரஜயாதனே நியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு இப்படி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கர்மனா na நனசு பிரஜையா அமிர்தத்வம் நான் ஆனசு தனேன தானேன அமிர்தத்வம் நான் ஆனசு ஏகே யாரோ ஒருத்தர் வீத்தேன்னு சொல்லிவிட்டார் மனுஷியானாம் சகசிரேஷுன்னு விட்டார் கிருஷ்ணர் யாரோ ஒருத்தர் சில பேர் கேச்சிது அந்தமுகான்னு கொஞ்சம் பகிவூச்சனை போட்ட கேச்சனை சில ஜனங்கள் தான் தியாகேன்னு தியாகேனன்னு அர்த்தம் கர்மாவை விட்டுவிட்டு குழந்தைகளை நான் விட்டுவிட்டு தானம் பண்ணுறதையும் விட்டுவிட்டு பணத்தையும் விட்டு சந்யாசம் இந்த சன்னியாசத்துக்கு பேரே கர்ம சந்யாசம்னே பேர் கர்மா விடுற சந்நியாசத்துக்கு தான் கர்ம சந்யாசம்னு பேர் நமக்கு கர்மத்தில் அதிகாரம் இருந்தால் கர்மத்தை விட முடியும் பூணலும் குடுமியும் போட்டிருந்தால் தான் கர்மத்துக்கு அதிகாரம் அந்த பூணும் குடுமியும் எடுக்கிறதான் கர்ம சந்யாசம் அதை முறைப்படி எடுக்கணும் சும்மா திடீர்னு தூக்கி எரிஞ்சுவிடக்கூடாது ஏதோ நமக்கு சந்தேகம் பண்ண முடியலேன்னு தெரிஞ்சுவிடக்கூடாது அதை எடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அது பாட்டுக்கு சும்மா இஷ்டத்துக்கு எடுத்துடக்கூடாது அதுக்கு நிறைய விதிகள்லாம் இருக்குது சன்னியாசத்தையே ரொம்ப அழகாக பிரிச்செல்லாம் பேசியிருக்காரு குட்டீச்சக சந்யாசம் பகூதக சந்யாசம் ஹம்ச சந்நியாசம் பரமஹம்சந்யாசம் நாங்கள் வேற ஒன்று புதுசாக வச்சுருக்கோம் அவதூத சந்யாசம் இந்த சந்யாசமெல்லாம் இத்தனை சந்யாசம் இருக்கு இதில் அப்புறம் லௌகிக சன்னியாசம் வைதிக சந்யாசம் லௌகிக சந்நியாசத்தில் ஸ்திரீ சூத்ரானாம் அதிகாரான்னா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது வைதிக சந்நியாசத்தில் வைதிகமாக பண்ணினவனுக்கு தான் வைதிக சந்நியாசத்தில் அதிகாரம் இப்படி சன்னியாசத்தை பிரிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அப்போ அடுத்த வரி என்ன சொல்கிறதுன்னா பரேண நாக்கம் நிகிதம் குகாயாம் விப்ராஜதே எத் எத்தையோ விசந்தி எதனை எதிகள் எதனை எதனிடத்தில் செல்லுகிறார்களோ எத்தின்னு சொன்னால் பிரயத்னசீலாக முயற்சியாளர்கள்னு சொல்லணும் முயல்பவர்கள்னு அர்த்தம் எதயாங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார் இந்திரிய நியமன சீலாகா இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறவர்கள் அதனால தான் திருவள்ளுவர் அது ரொம்ப முக்கியமாக கொடுக்குறார் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழார் கோமான் இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் இந்த குரலெல்லாம் அதை மனசில் வச்சுன்னு சொல்கிறது ரொம்ப அழகான குரல் இதெல்லாம் வேண்டின் உண்டாக துறக்கன்னர் துறந்தவின் ஈண்டு இயற்பால பலன்னர் உனக்கு உண்மையான இன்பம் வேண்டுமானால் எல்லாவற்றையும் துறப்பாயாக துறந்து விட்டால் இவ்வுலக வாழ்க்கையில் நீ பெறும் இன்பம் ஏராளம் எப்படி பாருங்கள் நம்ம நினைச்சிட்ருக்கு மாறா சொல்கிறவர் நம்ம நிறைய அடைஞ்சா அச்சீவ் பண்ணால் ஏராளமான இன்பங்கிறோம் அவர் என்ன சொல்ல எல்லாத்தையும் விட்டாதான் ஏராளமான இன்பங்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் விடுறோமோ அதுலேருந்து நமக்கு கஷ்டமும் இல்லை சுகமும் இல்லை கஷ்டமும் இல்லை சுகமும் இல்லைங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாலெட்ஜ் ஞானம் வேணுமே அதனால தான் துறவுன்னு ஒரு பத்து குரல் இருக்குது துறவு சொல்லி பத்து குரல் சொல்கிறார் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் எல்லாம் இதுக்கு இருக்குது நான் சாமியார்னா உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கேட்டுங்க எல்லாம் ஏன்னா சன்னியாசினா என்னன்னு தெரியணுமே சன்னியாசிகளை இப்போ இந்த மந்திரம் சொல்கிறோம் அகர்மணான பிரதயாதனை நத்தியாகே நேங்க ஒரு சத்தமான சுகம்னு சொல்லிகிட்டே இருக்கும் அர்த்தமே தெரியலேன்னு வச்சோங்களேன் இன்னமும் சொல்கிறாரு சுவாமிகள்லாம் வந்தால் சொல்லணும் போல் இருக்குது அவ்வளோதான் தெரியும் போல் இருக்கு என்ன அர்த்தம் இருக்குது இந்த அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிற ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நீங்களாம் விட்டுவிட்டே எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுங்கோ ஒரு காலத்தில் நாங்களும் விட்டு விடணும் அர்த்தம் அதுக்கு நாங்களும் ஒரு காலத்தில் இதெல்லாம் விட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஆனந்தமாக இருக்கீங்களோ அதை நாங்களும் அடையணும் அந்த பிரார்த்தனைக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம் தியாகேன பரேண நாக்கம் நிகிதம் குகாயம் பரேண நாக்கம்னு நாக்கம் பரையண நாக்கம்னா சொர்க்க லோகம் பரையினா சொர்க்கத்துக்கும் மேலானது வள்ளூரும் சின்ன வானோருக்கும் உயர்ந்த எங்கேருந்து வாருங்க இப்போ வந்து இதை வச்சுட்டு திருக்குறள் சொல்லிடலாம் திருக்குறள் துறவரையிலையும் இதையும் வச்சுட்டோம்னா ரொம்ப அழகாக சொல்லலாம் நாக்கம் பரையண நாக்கம் நாக்கசிய ப்ரிஷ்டே நிறைய இடத்துல வந்தது இப்போ கூட பார்த்தோம் இன்னொரு மாந்திரத்தில் கூட வந்தது ஆஹ் நாக்கம்ங்கிற வார்த்தைக்கு சொர்க்க லோகம்னு அர்த்தம் பரையணா சொர்க்கத்துக்கும் மேலானன்னு அர்த்தம் குகாயாம் நிகிதம் அது எங்கே இருக்குன்னா நாக சொர்க்கத்துக்கு மேலான உலகம் எங்கே இருக்கிறது அப்ப இங்கே இருக்கிறது சொர்க்கம் வேணால் பூலோகம் இங்கே இருக்கிறது நரகலோகம் இன்னொரு இடத்துல இருக்கிறது சொர்க்கத்துக்கும் மேலான மோக்ஷலோகம் எங்கே இருக்கிறதுன்னா குகாயாம் நிகிதம் விப்ராஜத்தே அந்த மோக்ஷலோகம் உன்னுடைய உள்ளத்தில் இங்கேயே மிளிர்ந்து கொண்டிருக்கிறது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது குகாயாம் மிகத்தம் விப்ராஜத்தேன்னா விசேஷேண பிராஜத்தை சிறப்பாக அது பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதைத்தான் சந்நியாசிகள் முயற்சி பண்ணி அடைகிறார்கள் தங்கள் உள்ளத்தில் இருக்கும் சொர்க்கத்துக்கும் மேலான அந்த மெய்ப்பரம்பொருளை துறவிகள் முயற்சி பண்ணுகிற துறவிகள் அடைகின்றார்கள் அப்படிங்கிறது கருத்து அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் அதனுடைய விளக்கத்தை சொல்வது இதெல்லாம் அருமையான போர்ஷன் கேள்விப்பட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதுக்கு விசேஷமாக அர்த்தம் சொல்கிறோம் இது கைவல்ய உபனிஷத்துலையும் இந்த மந்திரம் வருகிறது இன்னும் சில உபனிஷத்துகளில் இதே மந்திரம் திரும்ப திரும்ப வருகிறது ஓம் சகனாபவ தூ சஹன புனக் சஹ வீரியங்கை தேஜஸ்வினாவகை ஓம் சாந்தி ஹரி ஓ oh.